ிாத்தய தோத்திரவேற்றை கப்பணையீத்தம்து நம தானூத்தம் ஹிருநசிநாத்மனம் சம்சயம் யோகம் ஆகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்றார் எனவே எனவே மூணாவது அத்தியாயத்தில் அர்ஜுனன் கேட்ட கேள்வியினுடைய அடிப்படையில் சொல்றேரம் உபதேசம் பண்ணியிருக்கார் இடையில அர்ஜுனன் வந்து மனுஷன் ஏன் தெரிஞ்சே தப்பு பண்றான்னு கேட்ட அதுக்கும் பதில் சொன்னார் இருந்தாலும் பகவான் திரும்பவும் சாஸ்திரத்தை ஞான கர்ம சந்யாசத்தை விஸ்தாரமா உபதேசம் பண்ணி தஸ்மாத் எனவே அக்ஞான சம்பூதம் ஏனம் சம்சயம் அக்ஞானத்திலிருந்து வந்தது உனக்கு தெரியாதனால்தான் இந்த சந்தேகம் வந்ததுங்கிறார் அஜ்யான சம்பூதம் சம்சயம் அக்ஞானத்தினால வந்திருக்கிற இந்த சந்தேகத்தை கர்மமா ஞானமா நான் எதை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற இந்த சந்தேகத்தை அது எங்க இருக்குன்னா ஹிருஸ்தம் மனசுல இருக்கு ஹிருதிஸ்தம் ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்தேகத்தை ஏனம் சம்சயம் உனக்கு நல்லா தெரியிற இந்த சந்தேகத்தை ஆத்மாவுக்கு தெரிய என்னோட சந்தேகம் எனக்கு தெரியுமே அதனால ஏனங்கிறார் நல்லா நீ அனுபவிச்சுருக்கிற இந்த சந்தேகத்தை அஜானத்திலிருந்து உருவான இந்த சந்தேகத்தை மனதில் இருக்கக்கூடிய இந்த சந்தேகத்தை ஆத்மனஹா சம்சயம் உன்னுடைய இந்த சந்தேகத்தை அப்படிங்கிறார் ஆத்மனஹா உன்னுடைய ரிஃப்ளக்சிவ் ப்ரோனவுன் ஆத்மனக ஏனம் சம்சயம் ஆத்மாவினுடைய இந்த சந்தேகத்தை ஞானாசினா சித்வா ஞானமாகிய கத்தியினால வாழால வெட்டி அறிவாகிய வாழால் உள்ளத்தில் இருக்கும் சந்தேகத்தை அறவே போக்கி योगं ஆதிஷ்ட கர்மயோகமோ அல்லது ஞான கர்ம சந்யாசமோ பண்ணு அப்படிங்கிறார் யோகம்ங்கிறதுக்கு இந்த இடத்துல கர்ம எடுத்துக்கலாம் இல்லை ஞான கர்ம சந்யாசம்னு எடுத்துக்கலாம் அக்ஞானியா இருந்தா ஞானத்தை பெறத்துக்காக கர்மயோகம் பண்ணணும் ஞானியா இருந்தா கர்மத்தை சந்யாசம் பண்ணாமலேயே ஞானத்தினால கர்மத்தை சந்நியாசம் பண்ணி கர்மத்தை கடைபிடிக்கணும் யோகம் ஆதிஷ்ட யோகத்தை கடைபிடிப்பாயாக ஹே பாரத உத்திஷ்ட ஓ அர்ஜுனா எழுந்துரு எழுந்துருன்னா எழுந்து காரியத்தை பண்ணு அர்த்தம் அப்படி சொல்லி முடிக்கிறார் இந்த அத்தியாயத்தை இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் தஸ் மாதூதம் ஹிருத்மனம் யோகம் भारत ओम तत्सत विद्यायाम योगशास्त्रे श्री श्री योगो नाम चतुर्थो ி பார்த்தீமீதூபுரவிஜுனோத்துயர்ணமஸூாவதோகங்கதா பூர் ஆகிறது இதில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் போகட்டுங்கிறதுக்காக ஓம் தத்சதுன்னு சொன்னோம் ஸ்ரீமத் பகவத்கீதையே உபனிஷத்துக்களுடைய சாரமான பகவத்கீதையே பிரம்ம வித்தியை உபதேசிக்கிற பகவத்கீதையே யோகசாஸ்திரம் மனசுக்கு பக்குவத்தை கொடுக்கக்கூடிய இந்த யோகசாஸ்திரத்தை கிருஷ்ணார்ஜுன சம்பாத ரூபமான இந்த ஞானகர்ம சந்நியாச யோகத்தை பூர்த்தி பண்றோம் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு இதை சமர்ப்பணம் பண்றோம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்தூ